அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்ற உலகு பொச்சாவாமை என்ற அதிகாரத்தில் குரட்பாக்களின் பொருளை ஓரளவு ஆராய்ந்தோம் அதனுடைய சாரத்தை இப்பொழுது பார்க்கலாம் ஒன்று முதல் ஐந்து குரட்பாக்கள் நேற்று நிறைவு செய்தோம் ஆறாவது குறட்பா இழுக்காமை யார்மாட்டு என்றும் வழுக்காமை வாயின் அகுதொப்பது இல் தலைவனுக்கு மறவாமை பண்பானது எவரிடத்திலும் எப்பொழுதும் இடைவிடாமல் பொருந்தியிருக்குமேயானால் அதற்கு நிகரானது வேறொன்றும் இல்லை அரிய என்று ஆகாத இல்லை பொச்சாவா கருவியான் போற்றி செய்யின் மறக்காத தன்மையுடன் கூடிய மனத்தால் சிந்தித்து செயல்பட்டால் இதை செய்வது அரிதாகும் என்று ஒருவனுக்கு இயலாத செயல்கள் எதுவும் இருக்க இயலாது ஆறு ஏழு ஆகிய இரண்டு குரட்பாக்களிலும் பொச்சாவாமையின் சிறப்பு உபதேசிக்கப்பட்டிருக்கிறது எட்டாவது குரட்பா புகழ்ந்தவை போற்றி செயல் வேண்டும் செய்யாது இகழ்ந்தார்க்கு எழுமையும் இல்லை தலைவனுக்கு இப்பண்புகள் கட்டாயம் இருக்க வேண்டும் வேண்டுமென்று அறிஞர்கள் உயர்வாக கூறி அருளியவற்றை நன்கு பின்பற்றி செயல்புரிய வேண்டும் அவ்வாறு செய்யாமல் அப்பண்புகளை கடைபிடிக்க மறந்தவர்களுக்கு வருகின்ற அடுத்த பிறவிகளில் நன்மையும் அதனால் வரும் இன்பமும் இல்லவே இல்லை ஒன்பதாவது குரட்பா இகழ்ச்சியின் கெட்டாரை உள்ளுக தாம் தம் மகிழ்ச்சியின் மைந்துரும்பொழுது தலைவன் தனக்கு உண்டாகும் மகிழ்வால் தான் செருக்கடையும் போது மரதியால் கேடு அடைந்தவரை நன்கு எண்ணி பார்க்க வேண்டும் இனி பத்தாவது குரட்பாவின் சாரத்தை பார்ப்போம் உள்ளியது எய்தல் எழிதுமன் மற்றும் தான் உள்ளியது உள்ள பெரின் தலைவன் தான் நினைத்ததை திட்டமிட்டதை மறவாமல் நினைத்து கொண்டே இருப்பானேயானால் அவன் நிச்சயம் தான் நினைத்ததை அடைவது மிக எளிதாகும் எட்டு ஒன்பது பத்து ஆகிய மூன்று குரட்பாக்களிலும் பொச்சாவாமையை கடைப்பிடிக்கும் வழிமுறை உபதேசிக்கப்பட்டது இவ் அதிகாரத்தை பார்ப்போமே ஆனால் ஒன்று மகிழ்ச்சியில் மறந்து சோறுதல் மாபெரும் தீது இரண்டு வறுமையைக் காட்டிலும் துன்பம் தருவது மறதி மூன்று மறதி புகழை கெடுக்கும் இது நூலோர் முடிவு நான்கு மறதியுடையவனுக்கு பொருள் இருந்தாலும் பயனில்லை மரதி உடையவன் உறுதியாக பின்னால் வருத்தப்படுவான் ஆறு மறதியின்மைக்கு நிகராக மானிலத்தில் சிறப்பானது எதுவும் இல்லை ஏழு மறதியில்லாதவனுக்கு செய்வதற்கு அரியது என்று எதுவும் இல்லை அனைத்தும் அவனுக்கு எளிதுதான் எட்டு மேலோர் புகழ்ந்தவற்றை போற்றி கடைபிடிப்பது இம்மையிலும் மறுமையிலும் இன்பம் தரும் ஒன்பது வெற்றியில் மகிழும்போது மறதியால் தோற்றவரை எண்ணி பார்க்க வேண்டும் பத்து மறவாமை உடையவனுக்கு நினைத்ததெல்லாம் அதாவது எண்ணியதெல்லாம் நிச்சயம் கைகூடும் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்